ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் திலத்துனுடைய ஆவிர்வாவம் ஒரு சரித்திரம் மூலமாக நாம் பார்த்துன்னு வரோம் அப்படி நந்தீஸ்வரர் தக்ஷன் பண்ணுற அந்த யாகசாலைக்கு வந்து ரொம்ப கோபிச்சுக்கிறார் தக்ஷணையும் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற தேவதைகள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் பித்திருக்கள் மகரிஷிகள்னு அத்தனை பேரையும் ரொம்ப கோபிச்சுண்டு தக்ஷனுக்கு ஷாபத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறார் நந்தி மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நிற்கிற அத்தனை பேரும் அப்போது தக்ஷன் மேற்கொண்டும் இந்த யாகம் நடக்கட்டும்னு உத்தரவு பண்ணினான் தேபி விஸ்வசிருஜ சத்ரம் சகசிர பரிவத்சரான் அத்தனை பேருமாக அந்த யாகத்தை நடத்தினான் ரொம்ப வருஷம் நடக்கக்கூடியதான யாகம் அது அந்த யாகத்தை மெளனமாக நடத்தி முடித்த ரொம்ப பிரகடனமாக இல்லாமல் யாகத்தை முடித்தா ஆப்ளுய அவபிருதம் எத்திர கங்கா யமுனையான்விதா யமுனையோடு சேர்ந்து ஓடுற கெங்கையில் அவபிரத ஸ்நானம் நடக்கிறது அப்படி அவபிருத ஸ்நானம் பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு விரதேனாத்மனா சர்வே ஸ்வம் ஸ்வம் தாமயுஸ்ததா அத்தனை பேரும் மௌனமாக ரொம்ப நன்னாக நடந்தது யாகம் ரொம்ப சந்தோஷம்னு அப்படியெல்லாம் எதுவுமே பேசலை உத்தரம் ஜாகிரதையாக வீட்டுக்கு போய் சேர்ந்தால் போறோம்னு ஆயிடுச்சு அப்படி எல்லோருமாக அவர் அவர்கள் வீட்டை போய் அடைஞ்சார் யதாபிஷித்தோ தக்ஷஸ்தோ பிரம்மனா பரமேஷ்டினா அப்படி அந்த யாகத்தில் பிரம்மாவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சாம்ராஜ்யாபிஷேகம்னு அந்த யாகத்தில் அபிஷேகம் நடக்கிறது அப்படி பிரம்மா அபிஷேகம் பண்ணி வச்சு பிரம்மாவனால அபிஷேகம் பண்ணப்பட்டதுனாலே தக்ஷனுக்கு பிரஜாபதிங்கிற பேர் கிடச்சது அதிலிருந்து தக்ஷப் பிரஜாபத்தின்னு பேரடைஞ்சான் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னொரு யாகம் பண்ணணும் பரமேஸ்வரனை கூப்பிடாமையே யாகம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணுறான் அப்படி தீர்மானம் பண்ணி வாஜபேய்கிற யாகத்தை ஆரம்பிக்கிறான் அப்படி வாஜ்பேய யாகம் பண்றான் அத்தனை தேவதைகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு பரமேஸ்வரனை மாத்திரம் கூப்பிடாமல் அந்த யாகம் நடக்கிறது அங்கே வந்திருக்கா அத்தனை பேரும் வந்திருக்கா தேவதைகள் அஷ்டதிக்பாலகால் பிரம்மா மகாவிஷ்ணு எல்லோருமாக வந்து நடத்தி கொடுக்குறா அந்த யாகத்தை அத்தனை பேரும் சொல்ற அவன் டக்ஷன் பரமேஸ்வரனை கூப்பிடாமல் இந்த யாகம் செய்யப்படாதப்பா கூப்பிடு அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான் தேவதைகளெல்லாம் ஆஹ்வானம் பண்ணினால்தான் வரணும் தேவதா ஆஹ்வானம்னு தேவதா வாகனம்னு பண்ணுவாள் யாகத்தில் ஆவஹானு கூப்பிடுவா கூப்பிட கூப்பிட தான் தேவதைகள் அங்கே வருவாள் அப்படி சொல்கிறா எல்லோரும் பரமேஸ்வரனை கூப்பிடு அவர் வரணும் அவர்தான் யஜ்யத்திற்கு முக்கியமான தெய்வம் அவர்தான் கூப்பிடு அப்படின்னு சொல்லியும் கேட்க மாட்டேன்னு கூப்பிட மாட்டேங்கிறான் ரொம்ப எல்லோரும் அந்த விஷயத்திலே தக்ஷனிடத்துல கோபம் வந்தது எல்லோரும் கோபிச்சுக்கிறான் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப கோபம் வந்தது பிரம்மாவுக்கு கோபம் வந்தது தேவதைகளுக்கெல்லாம் கோபம் இருக்குது வெளிப்படுத்த முடியல ஏன்னா துஷ்டண்ட்ட வந்து மாட்டினுட்டோம் அப்படின்னு பயப்படுற இப்படி பரமேஸ்வரனை அவமானப்படுத்தி இந்த யாகம் நடக்கிறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் மகாவிஷ்ணு அப்படி அந்த வாஜ்பாயஜி யாகமானதே செய்தான் அந்த வாஜ்பேய யாகத்திலே சாம்ராஜ்யாபிஷேகம்னு உண்டு அந்த பிரம்மாவை வச்சுன்னு அந்த சாம்ராஜ்யாபிஷேகத்தை பண்ணிக்கிறான் தக்ஷன் அந்த வாஜ்பேய யாகத்தை பண்ணிவிட்டு அந்த யாகத்திற்கு அங்கமாக இன்னொரு சோம யாகம் இருக்குது அதற்கு ப்ஹஸஸ்பதி பேர் இஷ்டுவாச வாஜ்பேயேன பிரம்மிஷ்டான் அபிபூஜ ப்கஸ்பதி சமம் நாம சமாரேபே கிரதூத்தமம் அந்த வாஜ்பேய யாகத்தை முடிச்சுட்டு ப்ரகஸ்பதி சமங்கிற யாகத்தை ஆரம்பிக்கிறார் வாஜ்பேயை நேஷ்டுவா ப்ரகஸ்பதி சவேனா அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிக்கிறார் வாஜ்பேய்கிற யாகத்தை செய்தால் உடனே ப்ரஹஸ்பதி சமங்கிற யாகத்தையும் செய்யணும் அப்படின்னு காண்பிக்கிறார் அதை ஆரம்பிக்கிறான் தக்ஷன் அது எல்லா கிருதுக்குல காட்டிலும் உத்தமமான கிருது ப்ரகஸ்பதே சவம் காரணம் என்னென்னா மூர்த்தி சிருசு கீர்த்தி பெருசுன்னு ப்ரகஸ்பதே சவங்கிற யாகம் ரொம்ப சின்ன யாகம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப அதிகம் ஆகினாலே தான் கிருது உத்தமம்னு போயிருது உத்தமமான கிருது அந்த யாகத்தை பண்ணுறான் அந்த யாகத்திற்காக தமிழ் ப்ரம்ம ஷயர் சர்வி ப்ருதேவா ஆசன் கிருத்தஸ்வஸ்தன தனியிருக்கா அத்தனை பூரமாக கூட்டங்கூட்டமாக கிளம்பி அந்த யாகத்திற்கு வரா பத்னியோடு கூட அலங்காரம் பண்ணிண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு யாகத்திற்கு வஸ்துக்கள் எடுத்துட்டு கிளம்பி வரா எல்லோருமாக ததுபஸ்ருத்திய நபசி கேச்சரானாம் பிரஜல்பதாம் சதி தாட்சாயணி தேவி பித்ருய மகோத்சவம் அப்படி சலசலு சத்தம் கேட்குறது என்னன்னு தாக்ஷாயணி வந்து பார்த்தால் தேவதைகள்லாம் கூட்டங்கூட்டமாக போகிறான் தாட்சாயணியை பார்த்துட்டும் சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு குசலம் விசாரிக்கிற அப்போது தாக்ஷாயணி கேட்குறா எல்லோரும் எங்கே போகிறேன் இதாவது விசேஷமாக இங்கே போயின்னு இருக்கேள்னு கேட்ட அப்போது எல்லோரும் சொன்னால் தக்ஷன் யாகம் பண்ணுறார் உத்தமமான ப்ரகஸ்பதி சிவங்கிற யாகம் பண்ணுறார் அதற்குத்தான் நாங்கள் போயின்னு இருக்கோம் நீ எப்போ வரப்போகிறே நாங்கள்லாம் கிளம்பியாச்சு நீ இன்னும் கிளம்பில்லையா அப்படின்னு கேட்குற அப்படியா அப்பா யாகம் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் விரந்தீர் சர்வோய உபதேவரஸ்ய எல்லோருமா குழந்தைகளை அழிச்சுண்டு அந்த யாகத்திற்கு போறா அதை பார்த்துட்டு நாமம் போகணுமேனு நினைக்கிற திருஷ்டாஸ்விலோஷீ மிஷ்டகுண்ட பதிம் பூதபதிவியாஷத அப்படி பந்துக்களோடு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டு சந்தோஷமாக கையில் சோமயாகத்திற்கு தேவையான வஸ்துக்களை எடுத்துட்டு போகிறத பார்த்துட்டும் நாமும் போகணுமே யாகத்துக்கு அப்படின்னு வேக வேகமாக ஓடி வந்தால் பரமேஸ்வரன்ட்ட இந்த விஷயத்த சொல்லுறதுக்காக பரமேஸ்வரன்ட்ட வந்து பக்கத்தில் உட்கார்ந்து பிரஜாபதேஸ்தே சுசுரஸ்ய சாம்பிரதம் நிரியாபிதோ யஜ மகோத்ஸவ கில பயஞ்ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா விரந்திஹி உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்பா யாகம் பண்ணுறாளா உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாளா எல்லோரும் போயின்னு இருக்கா குழந்தைகளோட பந்துக்களோடு பூரா நாமும் போக வேண்டாமா மாமனார் யாகம் பண்ணுறா நாமெல்லாம் போக வேண்டாமா நான் கொஞ்ச நேரத்தில் தயாராகிடுறேன் நாம் போவோம் அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட பேசர சந்தோஷமா மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்